பாடம் இருபது இஷா தொழுகையை அத்தமா எனவும் குறிப்பிடலாம் மிகவும் சிரமமான தொழுகைமாகும் என நபி அலிக் வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரேரார் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அத்தமாவிலும் ஃபஜரிலும் இருக்கும் நன்மைகளை அவர்கள் அறிவார்கள் ஆனால் விரைந்து வருவார்கள் எனவும் நபி சல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் இஷா தொழுகைக்கு பின் என்ற இருபத்தி நான்காவது அத்தியாயம் ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் இறைவன் குறிப்பிடுவதால் இஷா என குறிப்பிடுவதே சிறப்பாகும் என நான் புகாரி கூறுகின்றேன் இஷா தொழுகையின் போது நாங்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் முறை வைத்து செல்பவர்களாக இருந்தோம் அப்போது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அத்தமாவாக அதாவது பிற்படுத்தி தொழுதார்கள் என அபு முசார் அலி அல்லாஹூ குறிப்பிட்டுள்ளனர் நபி சல அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இஷாவை அத்தமாவாக தொழுதார்கள் என இபுன் அப்பாஸ் ரலி அல்லாஹ் அவர்கள் ஆயிஷா ரலி அல்லாஹன்ஹா ஆகியோர் குறிப்பிட்டுள்ளனர் அத்தமாவை பிற்படுத்தி நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்கள் தொழுதார்கள் என ஆயிஷா ரலி அல்லாஹன்ஹா அவர்கள் குறிப்பிட்டதாக சிலர் குறிப்பிட்டுள்ளனர் நபி சலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இஷாவை தொழ்பவர்களாக இருந்தனர் என ஜாபிர் அலி அல்லாஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள் நபிசல்லோ அலிக் வசல்லம் அவர்கள் இஷாவை பிற்படுத்துபவர்களாக இருந்தனர் என அபு பொர்சார் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அவர்கள் கடைசி இஷாவை பிற்படுத்தினார்கள் என அனஸ் ரதிகள் லாகங்க அவர்கள் கூறினார்கள் நபிசல்லாஹோ அலஹி வசல்லம் அவர்கள் மஹிரிமையும் இஷாவையும் தொழுதனர் என இபு உமர் ரதிகள் அபு அயூப் ரதியில் ஆஹ் அவர்கள் இபுனு அப்பாஸ்லியல்லாஹர்கள் ஆகியோர் குறிப்பிட்டனர் இவற்றிலிருந்து இஷாவை அத்தமா எனவும் இஷா எனவும் கூறலாம் என்பது தெரிகின்றது